ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ை பாத்திரம் முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கிமி வித்தியை ஸ்ரீதத்தம் ஹியதூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனோஸ்மே மாதமே யோகா மேவிரவிமே மேவெக ஓம் நமோ விதைய சம்பிரதாய வம்சரிஷி மோ நமோ प्रत्यगर्थो ओम ओम सहना सहना वीर्यं சர்ோப்பலவரோவீ சகன்கூ சீரிய தேஜஸ்வினீதமஸ் மாவிஷா ஓ கடோபன முதலுவல் பதினெட்டாவது மந்திரம் திராச்சேஸ்யேம் விஷி நாச்சிக்கேத்துப்போோமோதோக்கே நச்சிகேதஸ் ரெண்டாவது வரமாக ஸ்வர்கத்த அடையறத்துக்கு சாதனமாகி அக்னி வித்யையை பிரார்த்தித்தான் அக்னி வித்யை நன்றாகவே யமதர்மராஜா உபதேசம் செய்தார் அவனும் அதை நன்றாக கிரகித்து கொண்டான் யமதர்மராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு அவனுடைய பெயரையே அந்த யாகத்திற்கு வைத்தார் அது அவனுக்கு உயர்ந்த ரத்னாபரணத்தை கொடுத்தார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ரத்னாபரணத்தை கொடுத்தார் அல்லது அது மேலும் மேலும் நல்ல உலகங்களை அடையக்கூடிய உலகங்களாகிய பலனை கொடுக்கக்கூடிய இந்த வித்தியையை அவனுக்கு நன்றாக சொல்லி கொடுத்தார் கடைசியாக முடித்த ஸ்லோகம் பதினெட்டாவது ஸ்லோகம் அண்மயம் பண்ணுறபோது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது யா திராச்சிகேதா வித்வான் ஏதத் ஏவம் விதித்வா நாச்சிகேதம் சுனுத்தே ஏதத்ரயம் நாச்சிகேதம் விதித்வா சினுதே அப்படி அண்மையும் பண்ணிகன் எந்த வித்வான் இந்த மூன்று விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இந்த நாச்சிகேத அறிந்து செய்கிறானோ அவன் மிருத்யு பாஷான் புரத பிரணோத்ய இறப்பதற்கு முன்னமேயே இந்த சரீரத்தை விடுவதற்கு முன்னமேயே அதர்மம் ராகத்வேஷம் இவைகளெல்லாம் விட்டுன்னு அர்த்தம் சித்த சுத்தியை அடைந்து மன தூய்மையை அடைந்து முத்தியுபாசம் அப்படின்னு சொன்னால் சித்த அசுத்தி பிரணோத்தியன சித்த அசுத்தியை ஒதறி அழித்துன்னு அர்த்தம் சித்த அசுத்தி மனத்துக்கண் மாசு மனத்துக்கண் உள்ள மாசுகளை நீக்கி அப்புறம் ஷோக அத்திகா சன் தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால கவலை இல்லாமல் அப்புறம் சொர்க்கலோகே மோததே சொர்க்கலோகத்துக்கு சென்று சந்தோஷமாக இருக்கிறான் சொர்க்கலோகே வைராஜேங்கிறார் சங்கராச்சாரியர் ஆக அவ கேட்டது வந்து சொர்க்கலோகந்தான் ஆனால் இவர் பிரம்மலோகத்துக்கும் சேத்து சாதனத்தை சொல்லி கொடுத்துட்டார் கேவல கர்மாவை பண்ணினா சொர்க்கலோக பிராப்தி உபாசனையை சேத்து பண்ணினா பிரம்மலோக பிராப்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கேவல கர்மனா வெறும் ரிச்சுவலை மாத்திரம் பண்ணினா சொர்க்கலோக பிராப்தி கிருஷ்ணகதி விஸ்வரூப உபாசனையோட பண்ணினா பிரம்மலோக பிராப்தி शुक्ल शुक्ल मते சூரியஷ்ணே கீதே ஜகத்தாஸ் மிகையாத் அன்த்தம் அன்யா வுனபகித அந்தணும் எட்டாவது அய் அடுத்தது யமர்மராஜா இந்த விஷயம் பூர் பண்ட்ரேன் உபசாரம் பண்ற ட்வித்த பிரகரம் சப்ப தித்திய பிரகரணம்னா என்ன அதாவது ஃபஸ்ட்டு வரம் கொடுக்கறது சிம்பிளாக முடிஞ்சு போயிடுது இது ரெண்டாவது வரம் விஷயம் நிறைவு பெறுகிறது நீங்கள் இதை பார்த்துக்கணும் கதைப்பகுதி எது வரைக்கும் ஒம்பதாவது மந்திரம் வரைக்கும் கதாபாகம் பத்து பதினொன்று முதல் வரம் பன்னெண்டுலேருந்து இந்த பத்தொம்பது வரைக்கும் மூணாவது வரம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு 18, 19. எட்டு மந்திரம் அந்த எட்டு மந்திரத்திலையும் ஏழு மந்திரம்தான் எட்டாவது மந்திரம் கன்க்ளூஷன் நிறைவு செய்கிறார் மந்திரத்தை படிக்கலாம் ஏஷ தேக் நச்சிகேதர்கீதா தித்தீயேன வரேண திரும்னச்சிகேத்தீணம்தவ்விய <tutiyam> वरं नचिकेतो <coughs> नचिके ते ே அ உக்தகான்னு அர்த்தம் உக்தகான்னு சப்ளை பண்ணிக்கணும் தகா அல்லது உக்தகா அதில் மந்திரத்தில் இல்லை சப்ளை பண்ணணும் ஏ நச்சிகேத் இரண்டாவது வரத்தினால் எந்த ஒரு வரத்தை நீ கேட்டாயோ அந்த அக்னி வித்தியையை ஸ்வர்க்கத்தை கொடுக்கக்கூடிய நான் உனக்கு உபதேசம் செய்துவிட்டேன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறேன் நான் உனக்கு அந்த உபதேசத்தை செய்துவிட்டேன் டாபிக் ஓவருங்கிறார் அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் திரும்பவும் அவன் முகத்தை பார்க்குறார் அவன் எப்படி புகழுக்கு அடிமையாகிறானா இல்லையாங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறார் அதில் ஏத்தம் அக்னிம் ஜனாசகா ஜனாசகனா ஜனன்கள்னு அர்த்தம் எல்லாம் ஆர்ஷப் பிரயோகம் வைதிக பிரயோகம் ஜனாசகா தவைவ நாம்னா பிரபக்ஷந்தி தவநாமனா ஏவ பிரபக்ஷந்தி உன்னுடைய பெயரால் உன்னுடைய யாகம் என்றே சொல்லுவார்கள் இது நச்சிகேதஸ் யாகம் அப்படின்னு சொல்லுவார்கள் ஏத்தம் அக்னி இந்த அக்னியை அக்னியைனா அக்னி வித்யா யாகம் இந்த நாச்சிகேத செயன யாகத்தை தவைவ தவநாமனா ஏவ ஜனாசகா பிரபக்ஷந்தி இனி சொல்லப் போகிறார்கள்ங்கிற இனி வருங்காலத்தில் உன்னுடைய பெயரால் இந்த யாகத்தை அழைக்கப் போகிறார்கள் பிரபக்ஷந்தி அப்படி சொல்லி முடிச்சுட்டர் முடிச்சுட்டு ஹே நச்சிகேதா திருத்தீயம் வரம் விரணீஸ்வ ஆகினால மூணாவது வரத்தை கேளு திருத்தீயம் வரம் விரணீஸ்வ அதாவது முடிஞ்சு போச்சு நான் உனக்கு செயின் நகை கொடுத்ததுனால மூணாவது வரம் முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்காதே எழுதுறாங்க முடிஞ்சு போயிடுன்னு நினைச்சுடாதே அது நானா விரும்பி கொடுத்த வரம் பாக்கி இருக்கு திருத்தீயம் வரம் நச்சிக்கேதோ அதை நீ தேர்ந்தெடுப்பாயாக சொல்றார் ஆதிசங்கர் சொல்றார் அதை கொடுக்கலன்னா நான் கடனாளி ஆயிடுவேன் தஸ்மின்ஹி அதத்தே ரணவானேவா இத்தி அபிப்பிராய நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நான் கடனாளி ஆகிடக்கூடாது ஆகினால திருத்தியம் வரம் விரணீஸ்வர் மூன்றாவது வரத்தை கேள் அப்படின்னு விட்டார் சங்கராச்சாரர் இங்கே ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்குறார் இந்த மூணாவது வரத்துக்கு எல்லாம் விஸ்தாரமாக இருக்கு அதாவது அது ஆதிசங்கரா சொல்கிறார் அதாவது அவர் சொல்கிற விஷயத்தோட சாரம் மனிதனுக்கு இவைகளால் நிறைவு ஏற்பட போவதில்லை அதான் சொர்க்கமோ பிரம்மலோகமோ மனிதனுக்கு நிறைவை கொடுக்கப் போவதில்லை வரையறைக்குட்பட்ட உடலை வைத்துக்கொண்டு வரையறைக்குட்பட்ட பொருள்களை அனுபவிப்பதால் வரையறைக்குட்படாத இன்பத்தை எவனாலும் பெற முடியாது என்று சொல்லுகிறார் லிமிட்டெட் பாடி லிமிட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் லிமிட்டெட் ஆப்ஜெக்ட்ஸ் லிமிடெட் கான்டாக்ட் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் எப்படி வரும் கேட்கிறார் வரையறைக்குட்பட்ட உடலை வைத்துக் கொண்டு வரையறைக்குட்பட்ட செயல்களை செய்து வரையறைக்குட்பட்ட பொருள்களை அடைந்து வரையறைக்குட்படாத இன்பத்தை ஒருவனால் நுகரவே முடியாது பார்க்க போற மந்திரம் பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப முக்கியமான விசாரம் பிரம் முதல் அத்தியாயம் நாலாவது பாதம் ஆறாவது சூத்திரம் திரையாணாம் ஏவைஷ உபன்யாச பிரஷ்ன ஒரு சூத்திரம் திரையானாம் ஏவைஷ உபன்யாச பிரஷ்னஸ்டின் ஒரு சூத்திரம் இருக்கு ஒன் போர் சிக்ஸ் அதுல இந்த மந்திரம் இந்த மந்திரம் இல்லை ஹோல் இவனுடைய வரம் கொஸ்டினே விசேஷமாக அழகாக அனலைஸ் பண்ணிருக்கார் ஆதிசங்கரர் நமக்கு தெரியாத சந்தேகங்களெல்லாம் கிளப்புறார் வராது அதெல்லாம் கிளப்பி ரொம்ப அழகாக பதில் சொல்லி இருக்கிறார் அதெல்லாம் உங்களுக்கு தகவலுக்கு தான் சொல்கிறேன் அந்த சூத்திரத்தை பற்றியோ அந்த விசாரத்தை பற்றியோ நான் இப்போ பேச முடியாது ஏன்னா அது அங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு தகவல் திரையாணாம் ஏவைஷ உபன்யாசிர்ச அப்படிங்கிறது வியாசசூத்திரம் அந்த சூத்திரத்துக்கு பதில் விஸ்தாரமாக ஆதிசங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அது இந்த படிக்கப் போகிற மந்திரத்தினுடைய அடிப்படையில் இருக்கு அது படிக்க போகிற மந்திரம் மாத்திரம் இல்லை அந்த அது இன்னொரு மந்திரம் இருக்கு அந்த ரெண்டு மந்திரத்தையும் கனெக்ட் பண்ணுறார் அடுத்த வள்ளி ரெண்டது வள்ளி பதினாலாவது மந்திரத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கர் அந்ய தர்மாது அந்யத்ரார்மாது அந்நாஸ்மாத் கிருதா கிருதாத் அந்நா பூதாச்ச பவ்யாச்சி தத்வதாச்சாரியர் இந்த ரெண்டு கொஸ்டின் ரெண்டையும் நச்சிகேஸ் திரும்பவும் பேசுகிறாங்க இந்த இடத்துல அந்த மந்திரம் நச்சிகேதனுடைய இன்னொரு வாக்கியம் ஆ இந்த மந்திரத்தையும் அந்த மந்திரத்தையும் இணைச்சி இதனுடைய ஆழமான கருத்துக்களை ஆதிசங்கரர் சொல்லுவது பிரம்மசூத்திரத்திலே சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது அதுதான் விஷயம் அப்போ ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்காம மனிதன் நிறைவை பெற முடியாது இந்த திரும்பவும் அதை சொன்னேன் இல்லை வரையறைக்குட்பட்ட சரீரம் வரையறைக்குட்பட்ட செயல்கள் வரையறைக்குட்பட்ட பலன்கள் ஆனால் நாம் விழும்புறது என்னது வரையறைக்கு உட்படாத ஆனந்தம் எல்லாமே வேதம் சொல்கிறது ரித்விக்கு லிமிட்டெட் ஆச்சாரியன் லிமிட்டெட் பாடி லிமிட்டட் இதில் எல்லாமே எக்யூப்மெண்ட் லிமிட்டெட் எல்லாம் எனது பரிச்சின்னம் சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் பரிச்சின்னம் அபரிச்சின்ன சாத்திசயம் நிறைய தோஷம் இருக்குது இதை வச்சிருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா என்றும் நிம்மதி எங்கும் நிம்மதி எதனிடத்திலிருந்தும் நிம்மதி வருமா வார்த்தையை கவனிக்கணும் என்றும் நிம்மதி என்றும் நிம்மதிங்கிறது காலத்தின் அடிப்படையில் எங்கும் நிம்மதி எந்த இடத்துலையும் நிம்மதி எதனிடத்திலிருந்தும் நிம்மதி கிடைக்குமா அப்படி ஒரு இடத்துலேருந்து வந்து எங்கும் என்றும் நிம்மதி என்றும் நிம்மதி எங்கும் நிம்மதி எதனிடத்திலிருந்தும் நிம்மதி கணவனிடத்திலிருந்தும் நிம்மதி மனைவியினிடத்திலிருந்தும் நிம்மதி குழந்தைகளிடத்திலிருந்தும் நிம்மதி மாமனார் மாமியார் இடத்திலிருந்தும் நிம்மதி நாத்தனார் இடத்திலிருந்தும் நிம்மதி வருமா பிரம்ம தேவனாலேயும் முடியாது அவரை விட்டால் சரஸ்வதியை பற்றி எதாவது சொல்லுவார் சரஸ்வதியிட்ட கேட்டால் பிரம்மாஜியை பற்றி கமெண்ட்லாம் இருக்கும் அதனால் வரல நமக்கு நேரில் வரல நமக்கு தெரியல அவ்வளோதான் அதனால் எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம் இருக்கத்தான் இருக்கும் இல்லை இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அடுத்த மந்திரம் படிக்கலாம் ஆகவே இந்த கேள்வி கேட்குறான் முக்கியமான கேள்விங்கிறார் சங்கராச்சாரியார் இதுதான் இனிமேல் வித்தியை ஆரம்பிக்க போகிறது ஆத்ம வித்தியை ஆரம்பிக்க ஆக அப்பாவுக்காக ஒரு வரத்தை யூஸ் பண்ணியாச்சு இல்லைன்னா நம்ம பாஷையில் போடணும்னா ஒரு ஃபேமிலிக்காக ஒரு வரத்தை யூஸ் பண்ணியாச்சு அப்புறம் சொசைட்டிக்காக ஒரு வரத்தை உபயோகப்படுத்தியாச்சு இப்போ செல்ஃப் எனக்காக ஒரு வரம் கேட்க போகிறேன் எங்கள் அப்பாவுக்காக நான் ஒரு வரம் கேட்டேன் சமூகத்துக்காக நான் ஒரு வரம் கேட்டேன் எனக்காக நான் ஒரு வரம் கேட்க போகிறேன் அது நீ சொல்லணும் கொடுக்கணும் பாருங்க இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து வேற இப்போ வந்து ரொம்ப அத்தமான வாக்கியம் மந்திரத்தை படிக்கலாம் ஏயம் பிரேத்தை விசிகித் அஸ்தீத் ஏதா அனுசிஷ்டராணவரஸ்திருத்தீய ஏய் பிரேத்தே விச்சிகித்சாமனுஷே அத்தீத்தேகே நாயமஸ் எதாஷ்டராமேஷவரஸ்திருத்தயும் அழகான மந்திரம் அதாவது ஆத்மா இருக்கா இல்லையா இருக்குன்னா அது எப்படி இருக்கு அதை நீ சொல்லிக்கொடு நான் தெரிஞ்சுக்கணும் இதுதான் என்னுடைய மூன்றாவது வரம் எனக்குன்னு கேட்குற வரம் கொஞ்சம் இழுக்கணுத எனக்குன்னு கேட்குற வரம் ஆத்மா இருக்கா இல்லையா இருந்ததுனா அதோட ஸ்வரூபம் என்ன அதை நீ சொல்லி கொடுக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு நான் கேட்கிற மூணாவது வரும் ஆத்மா அஸ்திவா நவா நாஸ்தி சேத் பிரஷ்னஸ் அவகாச நாஸ்தி ஆத்மா இருக்கா இல்லையா இல்லைன்னா இல்லைங்கிறத பற்றி நான் கேட்க போகிறது இல்லை இருக்குன்னா அது எப்படி இருக்கு ஆத்மா அஸ்திவா நவா அஸ்தி சேத் தஸ்ய லக்ஷணம் கிம் ஆத்மா இருக்கிறதா இல்லையா இருக்கிறதென்றால் அதனுடைய லக்ஷணம் அல்லது ஸ்வரூபம் என்ன அதை நீ தான் சொல்லணும் வேற எங்கேயோ ஒருத்தர் அனுப்பிச்சிடாத நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் வேற ஆர்ட்டையும் கேட்க தயாராகி ஆகையினால இதுதான் என்னுடைய வரம் எவ்வளோ அழகாக சொல்கிறா வரும் ஆத்மா இருக்கிறதா இல்லையா இருக்கிறதென்றால் அதனுடைய லக்ஷணம் என்ன அந்த லக்ஷணத்தை நீ சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் மந்திரம் எப்படி இருக்கு பாருங்க சிகிதா அது கர்மவிச்சிகிவா விற்க விசிகி சாத் விசிகி அப்படின்னு சொன்ன சந்தேகம் அர்த்தம் டவுட் என்ன டவுட்டு இப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு இப்படி ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கு இடத்துல யா இயம்லாம் ஒரே அர்த்தம் தான் லாங்குவேஜ் ஸ்டைல் இயம் விசிகிச்சா அஸ்தி அவ்வளவுதான் அஸ்தி விசிகிச்சானா சம்சயா அஸ்தி என்ன சம்சயத்துக்கு எப்பவுமே என்னென்னா ரெண்டு இருக்கணும் திகோட்டிக்கா அப்படின்னு சம்சயசிய லட்சணம் சந்தேகத்துக்கு ஒரு லட்சம் இருக்கு சந்தேகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா இதுவா அதுவா இல்லறமா துறவரமா டிஃபனா சாப்பாடா சொல்றோம் இல்லையா நிறைய கேட்டுட்டே இருக்கலாம் வரப்போறது எந்த பார்ட்டிய சூஸ் பண்றது இந்த பார்ட்டியா அந்த பார்ட்டியா எல்லாத்துலையும் சந்தேகம் வருது அம்சய என்ன சம்சயம் மனுஷே பிரேத்தே ஏகே அஸ்தி வதந்தி ஏகே ஒரு சிலர் ஒரு செஞ்ச இடத்துல ஏகேன்னா கேச்சனைன்னு அர்த்தம் கேச்சனை ஏகேன்னா ஞாபகம் இடத்த பொறுத்து மாறும் தியாகே நைகே அமிரத்வமா நசுஹு தியாகேன ஏக்கே அங்கே ஏகே சொன்னால் என்ன அர்த்தம்னா யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் அது மாதிரி இங்கே என்னன்னா சில பேர் சொல்லுகிறார்கள் அஸ்தி மனுஷே பிரேத்தே மனுஷே பிரேத்தேன்னா மனுஷரீரம் வந்து செத்து போன பிறகு இந்த உடல் அழிந்த பிறகு பிரேத்தே மனுஷே பிரேத்தேன்னா மனித உடல் அழிந்த பிறகு உடல் அழிந்த பிறகு சிம்பிளாக நீங்கள் போட்டுக்கணும் உடல் அழிந்த பிறகு ஏகே அஸ்தி தி வதந்தி ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள்னா இருக்கிறதென்று சிலர் சொல்லுகிறார்கள் கதய ஒரு சில பேர் கடையவே கடையது என்று சொல்லுகிறார்கள் ஆதிசங்கரசு பிரேத்த மிருத்த பிரேத்தி கொள்ளு மருத்து சதி அதாவது பிரேத்தே சதி மனுஷே பிரேத்தே சதி அஸ் அரீரமனோ தேகாந்தர சம்பந்தி ஆத்மா इति ஏக்கே இந்த உடம்பு இந்திரியங்கள் மனசு புத்தி இதுக்கு வேறாக இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்து போறதுக்கான ஒரு ஆத்மா இருக்குன்னு சிலர் சொல்லுகிறார்கள் நாயம் அஸ்தி இது ச ஏக்கம் நாயம் ஏவம் விதா அஸ்தி இயக்கே இன்னொருத்தர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுகிறார்கள் ஆகையினால இது பிரத்யக்ஷமாக தெரிஞ்சிக்க முடியாது அனுமானம் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது அதஷ்ட அஸ்மாக்கம் ந பிரத்யேன நாப்பி அனுமானேன நிர்ணய விஜயானம் எங்கெல்லாம் நெருப்பு இருக்குமோ அங்கெல்லாம் புகை இருக்கலாம் புகையில்லாமல் நெருப்பு இருக்கும் நெருப்பு இல்லாமல் புகை இருக்காது அப்போ புகையின் நெருப்பை நம்ம அனுபவிச்சிருக்கோம் சேர்த்து அனுபவிச்சுருக்கோம் புகையும் பிரத்யக்ஷம் நமக்கு நெருப்பும் பிரத்யம் அந்த நெருப்பும் புகையும் நமக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிறதுனால இங்கே பார்த்துருக்கோம் நம்ம சமயக்கட்டில் எத்தனை எத்தனை தூமஹா தத்திர தத்திர வன்னி எங்கெங்கே புகை இருக்கோ அங்கங்கே நெருப்பு இருக்குது நம்ம சமயக்கட்டில் பார்த்துருக்கோம் ஹோமகுண்டத்தில் பார்த்துருக்கோம் இங்கே பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலையில் புகை மாத்திரம் தெரியுது ஏற்கனவே நமக்கு புகையும் நெருப்பும் பிரத்யமாக இருக்கிறதுனால இங்கே புகை மாத்திரம் பிரத்யட்சமாக இருக்குது மலையிலேருந்து பாடுற புகை தான் பிரத்யமாக இருக்குது நெருப்பு பிரத்யக்ஷமாக இல்லை ஆனால் நெருப்பு இருக்குதுன்னு எதனால் சொல்கிறோம் அனுமானம் பண்ணுறோம் நெருப்பை பற்றின ஞானம் அனுமான ஜஞானம் புகையை பற்றின ஞானம் பிரத்யக்ஷானம் எங்கள் மலை மேலே அது மாதிரி ஆத்மாவை வந்து நம்ம பிரத்யமாக பார்த்துருக்கோமா பார்த்ததில்லை சேர்த்து எங்கேயா பார்த்துருந்தா தானே பிரத்யக்ஷமாக சொல்ல முடியும் எதை பிரத்யக்ஷமாக பார்க்கலையோ அதை அனுமானம் பண்ண முடியாது பண்ண முடியாது ஆக நாப்பி பிரத்யக்ஷம் நாப்பி அனுமானம் அனுமானம் பண்ண முடியாது இது முதல்ல ஆரம்ப பாடம் இப்படி அப்புறம் சொல்லுவோம் நித்திய பிரத்யம் முதல் பாடம் இப்படி தான் ஆரம்பிப்போம் ஆ நித்திய பிரத்யம் நித்ய அபரோஷம் அப்படிலாம் அப்புறம் அடுத்த பதம் உபயோகப்படுத்துவோம் அது பார்க்கலாம் ஏதத்து அகம் யா அனுசிஷ்டா வித்யாம் இதனை அகம் நான் துவயா அனுஷிஷ்டா உன்னால் உபதேசிக்கப்பட்டு வித்யாம் அறிய விரும்புகிறேன் என்னத ஆத்மா அஸ்திவா நவா அஸ்தி சேத் தசிய லக்ஷணம் கிம் ஆகையினால எனக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன் ஆத்மவித்யா பிரார்த்தனா திருத்தீயோ வரஹ ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏஷஹ வராணம் திருத்தீய வர அதையும் க்ளியர் பண்ணிடுறான் இந்த வரந்தான் இந்த வரந்தான் எனக்கு மூன்றாவது வரமாக நான் கேட்கிறேன் ஆதிசங்கரை சொல்றார் ஏதத் விஜான அதினாஹி பரமபுருஷார வித்தியா விஜானீயாம் வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சிக்காமல் என்னத்தை அடைஞ்சு என்ன பிரயோஜனம் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றா ஆகையினால் என்ன தெரிஞ்சுக்கிறது தானே எனக்கு ரொம்ப முக்கியமான பிரயோஜனம் ஆக நீ இதை உபதேசம் பண்ணி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுதான் என்னுடைய மூணாவது வரம் ஆஹா இதில் சந்தேகம் இருக்குது ஆத்ம விஷயத்தில் சம்சயம் இருக்குது இந்த சந்தேகம் நீங்கிறதுனால எனக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு ஆதிசங்கரை சொல்கிறார் எது சந்திக்தம் சப்ரயோஜனம் தத் யுஜிஜாஸ்யம் பகுதி எந்த விஷயத்தில் சந்தேகம் இருக்கோ எந்த விஷயத்தில் சந்தேகமும் பிரயோஜனமும் இருக்கோ அந்த விஷயத்தை விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற விசாரம் பண்ணணும்னா ஆராய்ச்சி பண்ணணும்னா ஆராய்ச்சி பண்றதுக்கு சந்தேகம் இருந்தால் தான் ஆராய்ச்சி பண்ணணும் சந்தேகம் இல்லைன்னா ஆராய்ச்சி தேவையில்லை அது மாத்திரம் இல்லை ஆராய்ச்சி பண்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடைக்கணும் விசாரத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும் விசாரத்துக்கு விஷயம் இருக்கணும் விசாரத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும் பிரம்மசூத்திரம் முழுக்க அப்படிதான் இருக்கு விஷயா விஷயா பூர்வா தோத்திரம் சங்கிச்சேரி பஞ்சாங்கம் ஷாஸ்தே அதிக்கணம் ஸ்மிருஷ் விஷயோ விஷயச்ச விஷயோ விஷயச்ச பூர்வத்தோத்தரம் சங்கச்சேதி பஞ்சாங்கம் ஷாஸ்தேதி அதிக்கணம்னு சொன்னால் அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு முதலே வாட் ஈஸ் திஸ் சப்ஜெக்ட் மேட்டர் அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் என்ன டவுட் இருக்கு செகண்ட் ஹோல் பிரம்மசூத்திரம் இப்படிதான் போகுது ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு சூத்திரமும் இப்படிதான் இருக்கு என்ன விஷயம் அந்த விஷயத்தில் என்ன டவுட் இருக்கு அந்த டவுட் அந்த டவுட் வந்தது ஆப்போசிட் party அதை பற்றி என்ன சொல்றாங்க சித்தாந்தம் என்ன இது எந்த மந்திரத்தோட சம்பந்தப்பட்டது இதோட ஸ்ருதி சங்கத்தி என்ன இது இந்த ஸ்ருதி சங்கத்தி சூத்திர சங்கத்தி இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் இந்த சூத்திரத்துக்கும் அந்த சூத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் எந்த மந்திரத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இத்தனையும் பேசினா தான் அது வந்து ஒரு டாபிக் அதிகரணம்னு பேர் ஜிக்னாசா அதிகரணம் ஜென்மாதி அதிகரணம் சாஸ்திர யோனித்துவ அதிகரணம் சமன்வய அதிகரணம் ஒரு ஒரு டாபிக் இல்லை இதெல்லாம் எதுக்கு சொல்றோன்னா இங்கேயும் அப்படி இருக்கு இவ வந்து இவன் என்ன சொல்லிட்டா சந்தேகம் இருக்கு சந்தேகம் நீங்கினா அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்கு சில சமயம் சந்தேகம் இருக்கும் சந்தேகத்தினால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது சந்தேகம் நீங்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது இருக்கும் எத்தனை சந்திக்தம் சப்ரயோஜனம் தத்தைவ விசாரகா அசந்திக்தசந்திக்த அப்ரயோஜன விஷய விசாராக நவசியக்கா சந்தேகம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத விஷயத்தில் விசாரம் தேவையில்லை எங்கே சந்தேகமும் பிரயோஜனமும் கிடைக்குமோ அங்கே தான் விசாரம் பண்ணணும் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார் அ வராணாம் ஏஷ வரஸ்திருத்தீயா நம்ம மூணாவது வரம் கேட்டாச்சு இப்போதான் யமதர்மராஜா ததாஸ்து உடனே சொல்ல முடியல இவன் சும்மா கியூரியாசிட்டிக்காக கேட்குறானா இல்லை இவன் நிஜமாகவே இந்த ஆத்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறானான்னு சந்தேகம் வருதான் அவருக்கு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டோம் இவர் எல்லாரையும் செத்து போனப்பட கூட்டிட்டு போகிறவர் இவர் தானே செத்து போனவர் எதை யாரை கூட்டிட்டு போ எப்படி கூட்டிட்டு போவர் உடம்போ செத்து போச்சு உடம்பை தூக்கின்னு போகலை யம தர்மராஜா கூட்டின்னு போகிறான் தான் யாரை உடம்போ செத்து போச்சு உடம்பு செத்து போனதுக்கு அப்புறம் யம அவர் யம தர்மராஜா கூட்டிகிட்டு போயிட்டார் போயிட்டார்னா என்ன அர்த்தம் உடம்பு செத்து போச்சு அப்போ யம தர்மராஜா கூட்டின்னு ஒரு பொருள் இருக்கணும் இல்லாமல் இருக்க முடியாது இவர்தான் எல்லாரும் தலைவராக சொல்கிறாங்க இவர் தான் எல்லா உடல்லேருந்து உயிரெல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு போகிறவர்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயம் எமனாவது உயிராவது எல்லாம் குடிமை வச்சவன் பூணூல் போட்டவன் விட்ட கதை என்ன ஆத்மா புண்ணியம் சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் மறுபிறவி இவைகளை கற்பித்தவன் முட்டாள் அதை சொல்லுபவன் அறிவாளி முட்டாள் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் இதை சொன்னவர் பெரியவர் அதை கேட்காதவர்கள்லாம் சிறியவர்கள் தந்தை பெரியாரின் பொன்மொழிகள் இதை விட பெரிய ஆள்லாம் இருந்திருக்காங்க அதனால அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஏயம் பிரேத்தே விஜிகித்ஸா மனுஷே அஸ்தீத்தேகே நியாயமஸ்தீதி ஜெய்கே ஏதத் வித்யாம் அனுசிஷ்ட்வயாஹம் வராணாம் ஏஷவரஸ்திருத்தீயா யமதர்மராஜா இதை உடனே சொல்ல போறதில்லை சொல்றார் கிம் அயம் ஏகாந்ததாக நிஸ்ரேயசாதனாத்ம ஞானார நவா இத்தரக்ஷணார்த்தம் ஆஹ அதாவது இவன் உண்மையிலேயே இந்த ஞானத்தை விரும்புகிறானா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறாரான் யமதர்மராஜ் இவன் நிஜமாகவே கேட்குறானா எல்லோ வந்ததுக்கு ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் கேட்டு வைப்போமே அவரும் சொல்லி வச்சாருண்ணா கேட்டு வப்போமே அப்படின்னு ஒரு ஜஸ்ட்டு கியூரியாசிட்டிக்காக கேட்குறானா இல்லை இதை தெரிஞ்சாதான் ஞான மோக்ஷம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல கேட்குறானா எந்த அடிப்படையில் இவன் கேட்குறான் இந்த வித்தைக்கு இவன் தகுதியுடையவன்தானா அப்படின்னு யம தர்மராஜா நினச்சி அவங்ககிட்ட சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து வேற எதா கேளு இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர்டாகவே இல்லை இல்லையா க்ளாஸுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டாமா திடீர்னு வந்து ஆத்ம வித்தியை சொல்லிக் கொடுங்க ஹே நாங்கள் எல்லாம் ஏதோ விவகாரத்தில் மூழ்கின்னு இருக்கேன் எத்தனை பேரை தூக்கின்னு வருது இங்கே இங்கே போடுறது சொர்க்கத்துக்கு வேறு அனுப்பணும் நரகத்துக்கு வேறு அனுப்பணும் சித்திரகுப்தம் வேறு அவன் வந்து நீட்டிகிட்டே இருக்கான் புத்தகத்தை இந்த நேரத்தில் வந்து ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணு நாகம் பிரசன்னோஸ்மி நான் பிரசன்னமாக இருந்தால் தானே டீச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம இப்படிலாம் என்னத்தையாவது நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவனை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் வேறு எந்த உபனிஷத்துலையும் இப்படி பார்க்க முடியாது நல்லா டெஸ்ட் பண்ணுறார் அவனுடைய வைராக்கியத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட போகிறார் அஹோ நச்சிகேத வைராக்கியம் நச்சிகேதனுடைய வைராக்கியத்தை என்னவென்று சொல்லுவது ஆகையினால் அவனுக்கு வந்து சின்ன பையன் ஆனால் அவ்வளவு வைராக்கியம் இருக்கு படிப்போம் தேவர்த்தி விச்சிகித் துரா நகி சுஜேய சில புஸ்தகத்தில் சுவிஞ்யம்னு இருக்கும் சில புத்தகத்தில் சுஞேயம்னு இருக்கும் சுவிஞ்ஞேயம்னு இருக்கா பரவாயில்ல அப்படியே சொல்லி நகி சுவிஞேயரேஷர்மா மாமோப்போர்த்து விச்சிகித் புராமனுஷம் வரம் நிகேத்தோவீ மாமோ பீர்த்தம் ஹே நச்சிக்கே நச்சிக்கேத்தேர வரங்க அன் வரம் வணீஸ்வீன்னா அரா புரான்னா என்னது பார்க்கப்படாது எந்த பக்கம் அந்த பக்கம் புரான்னா முன்புன்னு அர்த்தம் புரா முன்பு பூர்வம் அர்த்தம் ஒரு காலத்தில் அத்தினா அஸ்மி விஷயே அஸ்மின் விஷயே இந்த விஷயத்தில் தேவை அப்படி விசிகிச்சிதம் தேவர்களும் கூட அப்பிரதிபத்த ஞானசம்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து பிரதிபத்தமே இல்லை நல்லா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கீதையில் வருகிறது இல்லையா கிம் கர்ம கிம கர்மே தி கவையோப்பியற்ற மோஹிதா அது கர்ம விஷயம் பிரம்ம விஷயமும் அப்படிதான் ஆத்ம விஷயமும் அப்படி தான் கவையோப்பி அத்த மோகித்தாக கவையான பண்டித்தாக அப்படி மோகித்தாக அவர்களுக்குமே புரியலை சொன்னார் தேவைகி அப்படி விசிகிச்சிதம் அவர்களுக்கும் இந்த சந்தேகம் வந்தது தேவர்களுக்கும் கூட ஏஷா தர்ம அணுகும் இந்த இடத்துல தர்ம சப்தத்துக்கு ஆத்மானு அர்த்தம் தர்மஹா இந்த தர்மம் இந்த ஆத்மா அணுகும் அணுகுன்னா என்ன அர்த்தம் சோசட்டில் அதிசூக்மம் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு கூர்த்த மஞ்ஞானம் வேணம் இருக்குன்னு ஆயிடுறது இது மூலம் என்ன ஆச்சுன்னா ஆத்மா இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு ஏஷகா தர்மஹா இந்த இடத்துல தர்ம சப்தத்துக்கு ஆத்மாக்கியா தர்மஹாங்கிறார் சங்கராச்சாரியர் தர்மஹான்னா வஸ்து டிப்பணிக்காரர் சொல்கிறார் வஸ்து சூக் சூக் அர்த்தம் அத்தீந்திரியம் கீதையில் வருது சுகமாத்தியந்தம் எத்த புத்தி கிராஹியம் புத்தி கிராஹியம் அத்தீந்திரியம் புத்தி கிராஹியம் அத்தீந்திரியம் இந்திரியங்களுக்கு புலப்படாதது புத்தியில் சம்ஸ்கிருத புத்தி கிராஹியம் சம்ஸ்கிருத புத்தி கிராகியம்னா சம்ஸ்கிருதம் படித்த புத்தின்னு அர்த்தம் இல்லை பண்பட்ட புத்தின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத புத்தி கிராகியம் சம்ஸ்கிருத நல்ல சம்ஸ்காரம் இருக்கிற புத்திக்குத்தான் புலப்படும் அர்த்தம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏஷகா தர்மஹா அணுகும் இது ஸ்டேட்மெண்ட் இந்த ஆத்ம தத்துவம் மிகவும் சூக்ஷ்மமானது அதனால் அது உனக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு சக்தி போருமானு எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் டீச் பண்ணால் அது வந்து என்னுடைய டீச்சிங் என் டைம் வேஸ்டாக விடாது ஓன் டைமும் வேஸ்ட்டாக விடாது ஆ நான் சொன்னால் அது உனக்கு புரியணுமே அதனால் சொல்கிறார் நகி சுவிஜ்னேயா நகி சுவிஜேயா ஏஷா தர்ம அணுகும் தஸ்மாத் நகி சுவிஜ்னேயா எனவே இதை வந்து நன்றாக தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது காதால் கேட்க முடியாது மூக்கால முகர முடியாது நாக்கால சுவைக்க முடியாது தொட்டு உணர முடியாது அதை சிந்திக்க முடியாது மனதுக்கு எட்டாதது வாக்கு கெட்டாதது ஆனா இருக்கு அதுதான் நீ அப்படின்னா என்ன என்ன நான் பார்க்க முடியாது என்ன கண்ண எனக்கு ஃபார்ம் கிடையாது நான் வந்து சவுண்ட் இல்லை நான் சவுண்ட் இல்லை ஐ ஹியர் சவுண்ட் ஐ ஆம் நாட் சவுண்ட் இது சவுண்டாக புரியணும் ஐ ஹியர் சவுண்ட் ஐ ஆம் நாட் சவுண்ட் ஐ see கலர் ஐ எம் நாட் கலர் ஐ ஹாவ் ஐ I am not I. Without I, I is there. Why are you there? Two I are there. E-Y. E. I. G-H-I. G-H-I is there. I. One letter word. One letter... வேர்டு இல்ல ஒன் லெட்டர் வேர்டு தானே ஒரு எழுத்து சொல் தி மாதிரி ஈ மாதிரி அது மாதிரி ஓர் எழுத்து சொல்லுது அதில் இது தெரியாதப்பா ஆத்மாவை ஆத்மாவை தேடினா ஆத்மா ஆத்மாவுக்கு எப்படி கிடைக்கும் புரியுதுதா ஆத்மா ஆத்மாவை தேடினா ஆத்மாவுக்கு ஆத்மா எப்படி கிடைக்கும் நான் என்னையே தேடுறேன் ரூமில் நான் எங்கே பாருக்கேன் நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் சொல்லேன் எங்க இருக்கேன் தெரியலையே அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கூட காரை கூட்டுவா டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும்ப்பா தண்ணீருப்பையே அறியாமல் இருக்கிறாரப்பா இல்லை நகி சுவிஜ்நேயம் நகி சுவிஜ்நேயம்னா என்ன அர்த்தம் இதே இந்த பாருமா ஞேயம் விஜ்னேயம் ேயம்ேயம்னா அறியப்படுறது ஞானம் ஜான கம்யம் ஹிருதி சர்வசியம் சர்வசிய ஹிருதினேயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் ஏன்னா ரொம்ப ரொம்ப புத்தி சூட்சம் வேணும் அதனால என்னென்னா இந்த பார் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் வேண்டாம் அதனால என்ன சொல்றாரு ஹே நச்சிகேதா அந்நம் வரம் விரணீஸ்வர் நான் கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்து தான் ஆகணும் அதுக்காக என்ன சொல்றாருன்னா மாம் மா உபரோ சீஹி மாங்கிறது ஃபஸ்ட்டு மா வந்து மாம் ரெண்டாவது மா அவ்யம் முதல் மா அஸ்மப்தம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம்ீயம் ரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன அஸ்மத் சப்தம் தித்தீயா விபக்தி ஏகவச்சனம் திவிதீயம் ரூபம் மாம்மா அதுதான் ஆகையினால ரெண்டாவது மா ஒன்று இருக்கு மாமான்னு பிடிக்கக்கூடாது அந்த ரெண்டாவது மா வந்து அவ்யம் வேண்டாங்கிற அர்த்தம் ஆஹ மா மா உபரோத் சீனா என்ன வந்து நிர்பந்தப்படுத்தாதே அதாவது கடன் கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனை நிர்பந்தப்படுத்துவானா மாட்டானா நம்ம ஒருத்தங்கிட்ட ரூபாயை வாங்கிட்டோம் ரூபாய் அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான் நம்மளை நிர்பந்தப்படுத்துவான் இந்த உபரோத் சீகிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா மா உபரோ சீகி அப்படின்னா நிர்பந்தப்படுத்தாதே என்ன கட்டாயமாக சொல்லுன்னு சொல்லி என்ன வற்புறுத்தாதே நம்ம பாஷ்டு சொன்னக்கு வற்புறுத்தாதே அப்புறம் ஏனம் அதிசரிஜ அதிசிருஜன்னா விட்டுடு இந்த வரத்தை கேட்கறத விட்டுடும் அதி சுருஜ மா அத்திஜம் வரம் ஏனம் வரம் மா அத்தி சுஜ இந்த இடத்துல மா வந்து தித்தியா பக்தி ஏகவச்சனம் தித்தீயம் ரூபம் இந்த மா மொத்தம் எத்தனைமா இருக்கு மூணுமா இருக்கு பத்துமா இருந்தா அந்த பழைய சினிமாவில் ஏதோ வரும் உப்புமா பத்துமா மா மா மா மாமான்னு எழுதுவான் என்ஸ் கிருஷ்ணன் இது உப்புமான்னு எழுதுவான் உப்புமான்னு எழுதிப்பட்டு மாம மா மா எழுதிடுவான் இது என்னதுன்னு கண்டுபிடிமா இதை கண்டுபிடிச்சா என் பொண்ணை கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்மா அது வந்து என்னென்ன பார்ப்பான் புரியாது என்னையா உப்புமா மாமா மாமான்னு போட்டிருக்கேன் அப்படின்னா எண்ணிப்பார் அப்படின்மா அவனுக்கு கடைசியில் உப்புமா ஒருமா ரெண்டுமா மூணுமா நாலுமா அஞ்சுமா ஆறுமா ஏழுமா எட்டுமா ஒன்பதுமா பத்துமா உப்புமா பத்துமா அதுதான் ஏன் விடுகிறதுனா மூணுமா வந்து என்னம்மா இப்படி பண்ணுறேன்னு அப்போ ரெண்டுமா வந்து இந்த முதல் மாவு கடைசி மாவு இந்த ரெண்டு மாவும் அஸ்மச் சப்தம் தித்தீயா விபக்தி அப்புறம் நடுவில் ஒரு மா இருக்கே அவ்யம் இன்டிக்லைனபுள் மா என்ன தமிழ்ல வந்து என்ன அம்மா மதருக்கும் சொல்றாங்க அது வேற இதுல இருந்த அம்மான்னு வேற வந்துருக்கு மாமோ பரோத் சரி சீரதி மாசு ஜெயினம் ஏனம் மாம்பரத்தி ஏனம் அத்திசிரித்த என் பொருட்டு இந்த வரத்தை விட்டுவிடு எனக்காக இந்த வரத்தை விட்டுடுங்கிறார் எப்படி பாருங்க எவ்வளோ இப்படி ஆகிட்டார் பாருங்க என்னை வந்து வற்புறுத்தாதே என்னை கம்பல் பண்ணாதே எனக்காக கேட்கறேன் விட்டுடும் இந்த வரத்தை அப்படிங்கிற அவன் விடுவானா இது தெரிஞ்ச உடனே இவரை விடப்படாது பாருங்க விட போறதில் விச்சிகித் தலை ஞ்சோ எண்ணுவிஞ்யமாதோ ந நோ வரஸ்லிய கஷ்டித் தர விச்சிகிட்டு ஞ்சோ எண்ணுவிஞ்யே சுவிஞ் ரீடிங் ஓகே வியதண்ணியோ ந யேத கஷ்டித் சுக்னேயம் இருந்தால் பெஸ்ட்டு அதனால் சுக்ஞேயம்னு இருந்தால் ரெண்டுலையுமே இதுக்கு முதல் மந்திரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டுலேயுமே சுவிஜ்னேயம்ங்கிறதுக்கு பதிலாக சுக்னேயம்னு இருக்கிறதா சரி என்னோட புஸ்தத்தில் சுக்ஞேயம் தான் இருக்குது ரெண்டுலையுமே ஆனால் பாஷ்யத்தில் சுவிஜ்நேயம்னு ஆகையினால் இந்த மந்திரத்தில் சுக்ஞேயம் தான் போட்டிருக்கார் அதுக்கு முன்னால் மந்திரத்தில் தான் சுவிஞ்நேயம்னு எழுதியிருக்கார் ஆதிசங்கரர் ஆகையினால சுக்னேயம் இருக்கட்டும் இவ என்ன கேட்குறான் பாருங்கள் இதனுடைய சாரம் என்னென்னா ஏது அந்நிய வர கஷ்டித் நாஸ்தி என்ன கிளாரிட்டி பாருங்கள் இதுக்கு ஈக்குவலாக வேற எந்த வரமும் இல்லையே ஏதாவது இதுக்கு ஈக்குவலாக ஒரு வரம் இருந்தால் சொல்லு பார்க்கலாம் அந்த வரத்தை நான் கேட்க தயார் கடைசி லயன் ஏதுல்லிய அந்யா வர கஷ்டித் ந அஸ்தி சப்ளை பண்ணிக்கணும் நாஸ்தி இதுக்கு ஈக்குவலா ஒரு வாரமும் எனக்கு தெரிஞ்சு இல்லையே உனக்கு தெரிஞ்சா சொல்லு பார்ப்போம் அஹோ புத்திமான் அதைதான் சொல்லணும் அது மாத்திரமில்லை அவர் வார்த்தையை வச்சு அவரை மடக்கிறான் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா ரொம்ப விவேகமாக பேசக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு ரொம்ப என்ன சொல்றது ஏற்கனவே அவன் சுயமா சிந்திக்கிறவன்னு சொன்னோம் அது மாத்திரமில்லை டீப்பாக திங்க் பண்ணுறவன் கூர்த்த விஞ்ஞானம் உடையவன் மிகவும் ஆழ்ந்து சிந்திக்கும் ஆற்றல் உடையவன் நச்சுகேதஸ் இதெல்லாம் தெரிகிறது சொல்கிற அத்த அஸ்மின் விஷய தேவைகி அப்படி விசிகிச்சு தங்கில தேவர்களுக்கே இந்த விஷயத்தில் சந்தேகம் வந்ததில்லை அப்புறம் நாங்களாம் எம்மாத்துறோம் மனுஷிய லோகத்தை சேர்ந்த எங்களுக்கெல்லாம் தேவர்களுக்கே இந்த விஷயத்தில் சந்தேகம் வந்தது நீங்கள் சொல்கிறீங்க தேவை கேப்பி வி ஹே மிருத்யோ அது மாத்திரமில்லை நீங்களும் என்ன சொல்லுகிறீர்கள் ஹே மிருத்யோ துவச்சு ந சுக்னேயம் ஆத்த ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் தாங்களும் என்ன சொல்லுகிறீர்கள் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்களும் சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாம இல்லை உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் என்ன சொல்லுகிறீர்கள் இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பா இது ரொம்ப ரொம்ப சோ அப்டிராக்ட் அது என்னன்னா ஆத்மத்வாத் ஆத்மத்வாதே நானே அதுவாக இருக்கிறதுனால நான் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு எனதையோ மைண்ட்ல தேடுறேன் மனசுக்குள்ளே தேடுறேன் வெளியில் கண் வெளியில் தேடுறேன் தேடுறவனே தேடப்படும் பொருளாக இருந்து கொண்டு எப்படி அவன் தேட முடியும் என்னையே நான் தேடுறேன் இப்போ இங்கே என்ன பண்ணிவிட்டேன் ஒரு நாளைக்கு இந்த துண்டு இருக்கேன் கிளாஸ் இந்த என்ன பண்ணிட்டேன் இப்படி போட்டுன்ட்டேன் போட்டு துண்டு இங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த பக்கம் போனேன் போன உடனே துண்டை வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்துன்னு வாப்பா அப்படிங்கிறேன் பிரம்மச்சாரிய அவன் என்ன பண்ண பார்த்து பார்த்தார் காணோம் திரும்ப அங்க வந்தார் போட்டு அங்க போறேன் இந்த துண்டு தோல்லை துண்டு போட்டுருக்கேங்கிறதே தெரியல இதை இங்க வச்சுட்டேன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் அதான் பிராப்தசிய பிராப்தி அடைஞ்சதே அடையிறது பிராப்தசிய பிராப்தி அது மாதிரி இது மாதிரி நிறைய கதை இருக்கு தொம்ச்ச நீங்களும் கூட இதை நன்றாக புரிந்துகொள்ள முடியாது என்று சொல்லுகிறீர்கள் எனவே துவாத்திருக்கு அந்நா ந லப்யா பெரிய ஐஸ்கட்டியை தூக்கி வைக்கிறான் தலையில் எனக்கு என்ன தோன்றுகிறது உங்களை விட்டா இதை சொல்றதுக்கு எனக்கு ஆளு கிடையாது அசிய அசிய தர்மஸ்யங்கிறார் ஏன்னா முதல் ஸ்லோகத்தில் தான் தர்மான் இருக்கு முதல் மந்திரத்தில் அஸ்ய தர்மஸ் அஸ்ய ஆத்மனா ஆத்மஸ்வரூபஸ் வச்சு ஆத்மஸ்வரூபத்துக்கு ஸ்வரூபத்தை துவதற்கு அந்நியா வக்தா நபியாக உங்களுக்கு நிகராக உங்களை போல உங்களைப் போல சொல்லிக் கொடுக்கிறவர் கிடைக்க மாட்டார் ந லப்யா ந லப்யா எனவே எப்படிலாம் டெவலப் பண்ணுறான் பாருங்க முதல்லந்து பாருங்க இந்த விஷயத்தில் தேவர்களுக்கும் கூட சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னீர்கள் தாங்களும் இதை நன்றாக அறிந்து கொள்வது கடினம் என்று கூறினீர்கள் எனக்கு தெரிந்து உங்களைப் போல இதை சொல்லிக் கொடுப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது எனவே இந்த வரத்துக்கு சமமான வேற வரம் இல்லை ஹிமதர்ம ராஜா ஒரு மாதிரி ஆயிட்டார் நமக்கே வச்சானே இவன் நம்மளையே இப்படி பண்றானே பா அப்படி சொல்லிட்டு இன்ன அவர் குருவாரத்துக்கு தயாரா இல்லை இவன் சிஷியனத்துக்கு தயாராயிட்டான் அகம் தே சிஷ்யா மாம் ஷாதி இவன் சொல்லியாச்சு கிருஷ்ணர் ஒத்துக்கணுமே அது மாதிரி இவனும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டான் அவர் இன்னும் குருவாரத்துக்கு தயாராக மாட்டேங்கிறார் பிகு பண்ணிக்கிறார்னு நினைக்காதீங்க பகு பண்ணிக்கல குவாலிஃபைடான்னு பார்க்கணும் உபனிஷத் இன்னொரு உபனிஷத் சொல்றது தகுதியை பரீட்சை பண்ணி சொல்லு கீதையே படிக்கிறோம் இல்லையா இதன் தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நூஷவே வாட்சியம் நச்சமாம் யோப்யசூயத்தி கிருஷ்ணர் கீதையை முடிக்கிறபோது சொல்கிறார் அர்ஜுனா தபஸ் பண்ணாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் இதன்தே நான் தபஸ்காய நான் பக்தாய கதாச்சன கேட்குறதுக்கு ஆசை இல்லாதவனுக்கு சொல்லாதே தபஸ் பண்ணாதவனுக்கு சொல்லாதே பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே அப்படியே சொன்னாலும் நடுப்புற நடுப்புற நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா நிறுத்திடுங்கிறார் நச்ச மாம் யோசூயி என் வார்த்தையில் கொறை சொன்னான்னா நிறுத்திவிடும் அப்பவே டாபிக்கை பேசாதேங்கிறார் ஆக இதை அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு விதி சொல்றார் கிருஷ்ணர் கீதையில் அதே மாதிரி இங்கேயும் பல உபனிஷத்துக்கள்ல சொல்லப்படுகிறது தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சமயக்கு பிரசாந்த சித்தாய சமாஹன்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்யம் தாகும் ஹோவாச்ச தவத்தோபிரம் வித்யாம் தகுதி இருக்கான் இருக்கான்னு தெரிஞ்சு அவனுக்கு உபதேசம் பண்ணு ஆக தகுதியை சோதிக்கிறார் நன்றாகவே சோதிக்கிறார் அடுத்த மந்திரத்தில் யமதர்மராஜா பாவன் சின்ன பையன் விவரம் இல்லாமல் கேட்குறான் நம்மளே அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் கேளு லிஸ்ட் கொடுக்குறார் இந்த பார் இதெல்லாம் அவனுக்கு கேட்க தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த பார் இதெல்லாம் கேளே அப்படி சொல்லி லிஸ்டெல்லாம் போட்டு இதிலேதான் உன்னை இதுல எல்லாத்தையுமே வேணான்னு கேள் தரை அசைவேன்னு நினைக்கிறேன் நீங்க அசையமாட்டேங்க திருடத்தா திருதி பரப்பு வருது சாயங்காலம் பார்ப்போம் நாலரை மணிக்கு ஓம் சகனா பவத்து சகன புனக் தூ சஹ வீரியங்கரவா வகை தேஜஸ்வினீத்தமஸ் மாவித்விஷாவகை ஓகி ஹரி ஓம் ஆதிகுநாமி